வணக்கம் நற்றினியின் செய்தி சேவை நவம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் முதன் புதன்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் குமார். நிலம் கையகப்படுத்துவதில் சிக்கல் இருப்பதால் புதிய சாலைகளை அமைக்க முடியவில்லை என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் காவிரி மேலான்மை ஆணையத்திற்கான முழுநேர தலைவரை நியமிப்பதற்கான அறிவிப்பானையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் டிசம்பர் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த மாநில தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவில் கடந்த மூன்று ஆண்டுகளில் கழிவுகளை அகற்றும் பணியின் போது இறந்தவர்கள் எண்ணிக்கையில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது மகாராஷ்டிர மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்தது மத்திய அரசின் பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது வட இந்திய மாதங்களின் காலக்கணக்குபடி கார்த்திகை பௌர்ணமி விழா நேற்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி அயோத்தியின் சரையூ நதியில் புனித நீராட லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர் ஜம்மு கா காஷஷ்மீர் மாநிலம் கந்தர்பாலில் பாதுகாப்புப் படையினர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் மேலும் இந்த தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவரும் படுகாயமடைந்தார் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்காக புதிய அறக்கட்டளை அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன கர்நாடகாவில் தகுதி நீக்கத்திற்கு உள்ளான பதினேழு எம்எல்ஏக்கள் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது பஞ்சாபில் பதுங்கியிருந்த இரண்டு காலிஸ்தான் தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் இந்து தலைவர்களைக் கொள்ள திட்டமிட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் மாநில சட்டசபை தேர்தலில் பாஜக அறிவித்த நான்கு வேட்பாளர்களை எதிர்த்து போட்டியிடப் போவதாக அதன் கூட்டணி கட்சியான ஏ ஜே அறிவித்துள்ளது கடந்த எட்டு ஆண்டுகளில் இல்லாத பின்னடைவாக இந்தியாவில் தொழில்துறை உற்பத்தி நான்கு புள்ளி மூன்று சதவீதம் குறைந்துள்ளது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அலுவலகத்தை தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்குள் கொண்டுவர வேண்டும் என்று கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் டெல்லி உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் சுற்றித் திரியும் குரங்குகளுக்கு காப்பகம் அமைக்க இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிகள் முழுவதிலும் கடுமையான பனிப்பொழிவு நிலவியது இதனால் காஷ்மீரை நாட்டின் பிற பகுதிகளோடு இணைக்கும் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டது ஸ்ரீநகர் விமான நிலையத்திற்கு வரும் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன இந்தியா பாகிஸ்தான் இடையே கர்தார்பூர் வழித்தடம் திறக்கப்பட்டுள்ளதற்கு சீனா வரவேற்பு தெரிவித்துள்ளது வங்காள தேசத்தில் புல் புல் புயல் தாக்கியதில் பலியானோரின் எண்ணிக்கை பதிமூன்றாக உயர்ந்துள்ளது ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்ததாகவும் லட்சக்கணக்கான மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியிருப்பதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக ஆஸ்திரேலியர் ஒருவர் உட்பட மூன்று பேர் மீது ஹோசிமின் நகர நீதிமன்றத்தில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவில் மூத்த இஸ்லாமிய ஜிஹாத் ஈரானிய ஆதரவு தளபதி பஹா அபு எல் அட்டா கொல்லப்பட்டார் வான்வழி தாக்குதலில் ஒரு ஆணும் பெண்ணும் கொல்லப்பட்டதாகவும் மேலும் இரண்டு பேர் காயமடைந்ததாகவும் காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது வங்கதேச அணிக்கு எதிராக ஹேட்ரிக் சாதனை புரிந்த வெகப்பந்து வீச்சாளர் தீபக் சாகர் முஷ்டாக் அலிகோப்பை டி டுவெண்டி தொடரிலும் நேற்று ஹாட்ரிக் விக்கெட் கைப்பற்றி சாதனை படைத்தார் இத்துடன் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்